الحمد لله نستعين وهو نستغفر وهو نؤمن به وهو نقينا به و هذا وكفى عليه فنعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدلله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدن عبده ورسوله ارسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فصلى الله عليه في الاولين والاخرين وصلى عليه اكثر وافضل وازكى على من صلى احد من خلقي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 لا يؤمن أحدكم حتى أكون أحب من والناس كما قال صلى الله عليه وسلم பெருமக்களே அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே பெரியோர்களே சகோதரர்களே இந்த மேலான பெருமனார் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய புகழ் பாடும் குர்தா ஷரீஃபினுடைய இந்த விளக்க உரையை நிகழ்த்தும்படி பாசத்திற்குரிய மோலானா அவர்கள் பல மாதங்களாக சொல்லிக்கொண்டிருந்தார்கள் சில காரணங்களுக்காக என்னால் அதை ஏற்க முடியவில்லை ஒன்று இந்த உயர்ந்த நடையிலே எழுதப்பட்ட அரபு இலக்கணத்தினுடைய மிக உயர்ந்த நடையிலே எழுதப்பட்ட இந்த குர்தா ஷரீஃப் அதை விளக்கம் தருவதற்குரிய ஒரு தகுதி நிச்சயமாக இந்த அடியனுக்கு இல்லை காரணம் இதை எழுதியுமாம் அவர்கள் பெருமானார் அவர்கள் மீதான அன்பில் பெருமானார் மீதான எஷ்டில் மிகவும் உருகி வடிந்து இந்த நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இதுபோன்ற ஒரு நூலை வாசித்து விளக்கம் தரக்கூடிய தகுதியும் நிச்சயமாக அந்த நிலையிலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த தகுதியும் இருக்கிறது இருந்தாலும் அல்லாதிக்கிறான் அதற்கு நன்றி செலுத்தியிலே ஒரு சில பைத்துகளுக்கு இறுதியிலே விளக்கம் தருவேன் ஆரம்பமாக பெருமானா செல்லாவை செல்லும் அவர்கள் மீதுள்ள அன்பினால் எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த குருதாசரீ சகாபா பெருமக்களிலும் பல சகாபாக்கள் அவர்களை புகழ்ந்து கவிப்பாட கூடிய அற்புதமான ஒரு கவிஞர் அப்துல்லா என்ன நபித்தோழர் பெருமானார் அவர்களை புகழ்ந்து பல கவிதைகளை பாடிய பெருமைக்குரியவர் சஹாபா பெருமக்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் பெருமாள் அவர்களை புகழ்ந்தவர்கள் அதே போல அதற்கு பின்னால் பெருமக்கள் எல்லோருமே அன்பையும் தங்களுடைய அந்த காதலையும் இஷ்டையும் கவிதையாக அவர்கள் வடித்திருக்கிறார்கள் பெருமன் அர்சலுல்லா அலிசனிடம் அவர்கள் மீதான மஹ்பத் என்பது பெருமானார் மீது நாம் கொல்ல வேண்டிய அன்பு என்பது அது ஈமான் உடைய அடிப்படைகளில் ஒன்று அது இல்லாமல் நம்முடைய ஈமான் நிறைவேறுவது கிடையாது நம்முடைய ஈமான் அல்லாஹுடத்திலே செல்லத்தக்கதும் அல்ல எப்படி ஒவ்வொரு வணக்கம் நிறைவேறுவதற்கும் அல்லாஹ் சில கடமைகளை வைத்திருக்கிறான் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறான் அந்த நிபந்தனைகள் சரியாக நிறைவேறுகிற போதுதான் அந்த வணக்கம் அல்லாஹிடத்திலே ஏற்கத்தக்கதாகிறது அதே போலதான் ஈமான் என்பது வணக்கங்களுக்கெல்லாம் அடிப்படை வணக்கங்களுக்கெல்லாம் ஈமான் இருந்தால்தான் வணக்கங்கள் எல்லாம் அவர்கள் மீதான மஹபத் அவர்கள் மீதான அன்பு அதை கொண்டுதான் அவருடைய ஈமான் அல்லாஹோட திரை ஏற்கப்படுகிறது இதைத்தான் நான் இந்த சொன்ன ஹதீசனுடைய கருத்தாகவும் இருக்கிறது ஒரு முறை ஹதரத் உமர் ரத்தியல்லான் அவர்கள் பெருமனார் செல்ல ஆணையத்தின் அவர்களிடத்தில் சொன்னார்கள் நான் எல்லாவற்றையும் விட உங்களை நான் உலகத்தினுடைய அனுபவித்திருக்கிறேன் என்னுடைய உயிர் மேல் உங்களை விட கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்குது உங்களுடைய உயிரை உங்கள் மீது இருக்கிற அன்பை விட என்னுடைய உயிர் மீது எனக்கு கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கிறது என்று தான் அவர்கள் சொன்ன போது உங்களில் ஒருவர் பரிபூர்ண ஈமான் உடையவராக எதுவரை ஆக முடியாது என்று சொன்னால் அவருடைய உயிரை விட அவருடைய கந்தையை விட அவர் பெற்றெடுத்த மகனை விட உலகத்தில் உள்ள எல்லா படைக்குகனை விட நான் அவரிடத்திலே பெரிய திருவனாக ஆகாதவரை உங்களுடைய ஈமான் நிறைவடையாது உடனே ஹஜரத் உமர் ரத்திய தான் அவர்கள் சொன்னார்கள் யார சொல்ல என்னை விட என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன போது பெருமாள் அவர்கள் சொன்னார்கள் அல் ஆல்யா உமர் அல் ஆயா உமர் உமர் அவர்களை இப்போதுதான் உன்னுடைய ஈமான் நிறைவடைந்திருக்கிறது இப்போதுதான் உங்களுடைய ஈமான் கமால் என்கிற பரிபூரண நடை அடைந்திருக்கிறது என்று பெருமனார் சதல்லா அலிசன் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நம்முடைய ஈமான் அல்லாஹ் செல்லத்தக்க ஏற்கத்தக்க ஈமான் ஆக வேண்டுமானால் அதனுடைய கட்டாய அம்சங்களின் ஒன்றுதான் பெருமனார் சல்லா அலி செல்வம் அவர்கள் மீதான அன்பு பெருமனார் சதுல்லா அலி செல்வம் அவர்கள் மீதான அன்பு நமக்கு வர வேண்டுமானால் நாம் பெருமானாரை அறிந்திருக்க வேண்டும் ஒருவர் மீது அன்பு வர வேண்டும் என்று சொன்னால் தான் விடாது அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களை கண்ணார கண்டுகளித்தார்கள் பெருமானாருடைய குணங்கள் அவர்களது நன்னடத்தைகள் அவர்களது போதனைகள் எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்தவர்கள் எனவே அவர்கள் பெருமானாரை உயிரை விட நேசித்தார்கள் அதற்கு எத்தனையோ வரவிருக்கிறது நம்மை போன்றவர்கள் பெருமானார் செல்லிசன் அவர்களை அறிய வேண்டுமானால் பெருமானாரை நாம் நேசிக்க வேண்டுமானால் பெருமானாரை பற்றி அறிவு நமக்கு இருக்க வேண்டும் ரசூ செலவு ஆலோசன் அவர்களை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அவர்களுடைய ஷமாயி இன்னொன்று பெருமானாருடைய அகலா ரெண்டு விஷயங்களை நாம் தெரிய வேண்டும் ஒன்று ரசூன் செல்லிசனம் அவர்களுடைய பெருமானார் அவர்களுடைய உருவ அமைப்பு பெருமானாருடைய அங்க அவயங்கள் அது எப்படி இருந்தது சகாபா பெருமக்கள் பெருமானாருடைய விவரிப்பதில் ஒரு குறையும் வைக்கவில்லை அவர்களை நேரில் பார்ப்பது நமக்கு வர்ணித்தார்கள் ஒருவேளை உருவம் வரைவதற்கு அனுமதி தரப்பட்டிருக்குமானால் சகாபாக்கள் அதையும் செய்திருப்பாங்க பெரு அவர்கள் வயதினுடைய அந்த கடைசி காலகட்டத்தில் அவர்களது தரையில் எத்தனை நரைமுடி இருந்தது எத்தனை முடி நரைத்திருந்தது இதை கூட சகாபா பெருமக்கள் இந்த உமத்திற்கு சொல்லித்தந்து விட்டு நாம் அதை அறிய வேண்டும் பெருமானார் எப்படி இருந்தார்கள் அவர்களது உயரம் எவ்வளவு இருந்தது அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது பெருமானாருடைய நிறம் எப்படி இருந்தது இந்த சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய அங்க அவையங்களை அறிவது இதன் மூலம் அவர்கள் மீது நமக்கு அன்பு வரும் இரண்டாவது பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் மீது நமக்கு அன்பு வர வேண்டுமானால் பெருமனார் செல்லிசன் அவர்களுடைய நேசிக்கப்படுவதற்கான காரணங்களை ஒன்று அவர்களது உயர்ந்த குணம் அல்லாஹும் அதைத்தான் திருமறையிலே மிக விசேஷமாக சொல்லி காட்டுவான் உயர்ந்த நற்புணத்தின் மீது இருக்கிறீர்கள் எனவே முஸ்லிம்களாக என் மீதுள்ள கடமை இந்த இரண்டை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் பெருமானாருடைய அங்க அவயங்களை பற்றியும் அவர்களுடைய அகலாத்தை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் இந்த இரண்டையும் எவ்வளவு நாம் அறிகிறோமோ அந்த அளவுக்கு ரசூல்லா அலிசன் அவர்கள் மீது நமக்கு அன்பு ஏற்படுகிறது பெருமானார் மீது நமது முன்னோர்கள் வைத்திருந்த அன்பு அவர்கள் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் இந்த சரித்திரங்களை நாம் படிக்கிற போது கேட்கிற போது நாமும் நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பார்க்க கடமைப்படுகிறோம் நமக்கு ரசுல் செல்லா அலிசல்ல பெயரை கேட்டால் அன்பு வருகிறது நபி மீதான அன்பு வெளிப்படுகிறது சஹாபா பெருமக்கள் அவர்கள் பெருமனார் அவர்கள் அவர்கள் இறந்து ஒரு வருடம் நிறைவடையக்கூடிய ஒரு தருணம் கடந்த ஆண்டு பெருமார் அவர்கள் நான் நிற்கிற இந்த இடத்திலே அல்லாஹுடைய தூதர் நின்றார்கள் எந்த அவர்கள் சொல்ல வருகிறார்கள் ஆனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை காம ரசூ என்று சொல்லும் போது எல்லாம் விழுந்து விடுகிறார்கள் இப்படி பரமுறை அவர்களால் சொல்ல முடியவில்லை பெருமனார் செல்லிசின் அவர்களுடைய நினைவு என்பது அவருடைய உள்ளத்திலே அவ்வளவு ஆழமாக பதிர்ந்திருந்தது இமாம் சொல்வார்கள் அபு முக்கர் ரஜி எல்லான் பெருமானார் மரணித்து ஒபாத் மரணித்து விட்டார்கள் ஆனால் இது அல்லாம இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா அபுபக்ரவியமானவர்கள் பெருமானால் இறந்த பிறகு இரண்டு வருடங்களும் சில மாதங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அந்த இரண்டு வருட அந்த காலகட்டத்தில் அவர்கள் இரவு நேரத்தில் உறங்கியதே கிடையாது பெருமானாருடைய பிரிவை தாங்க முடியாமல் இரவு காலங்களிலே ஹசரத் அபுபக்கர் அவர்கள் வேதனையில படுத்தாங்க இந்த வேதனை தான் அபுபக்கருடைய ஒசாத்திற்கு காரணமானது என்று இமாம் ஜஹபீர் ரஹமத்துல்லா அலை சொல்கிறார்கள் ஆக இது அவர்கள் ரசூல் செலுல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு இமாம் ரஹமத்துல்லா அலை நான்கு மதுகுளுடைய இமாமுகளிலே ஒரு மிகப்பெரிய இமாம் பெருமானார் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பை நம்முடைய வார்த்தைகளால் வளர்க்க முடியாது அவர்கள் உமர் ரதி அவர்கள் அமர்வார்களோ அந்த இடத்திலே அமர்ந்துதான் ஹதீசு பாடம் நடத்துவார்கள் மசூது நபவியிலே உமர் ரதிலான் அவர்கள் இருந்த இடத்தில் கொண்டுதான் ஹதீசனுடைய பாடம் நடத்துவார்கள் இமா மலிக் ரஹமத்து இமாம் ரகமத்துல்ல ஹதீஸ் பாடம் நடத்துகிற போது பெருமானார் அவர்களுடைய பெயர் வருகிற போது அவர்களது உடல் எல்லாம் நடுங்கி போய் அவர்கள் ஒரு மாதிரியாக ஒரு முறை அவனுடைய மாணவர்கள் கேட்டாங்க இமாம் அவர்களே தினமும் ஹதீஸ் பாடம் நடத்துகிறீர்கள் ஆனாலும் கூட இத்தனை வருடங்கள் கூட பெருமானாருடைய பெயர் வருகிற போது ஏன் உங்களுடைய உடல் இப்படி ஒரு மாற்றத்திற்குள்ளாகிறது கேட்கலாம் அவர்கள் பெருமான சொல்லுகிற போது எந்த நிலைக்கு ஆளானார்கள் என்று நீங்கள் கேள்விப்படுவீர்களே ஆனால் எனக்கு இருக்கிற பாசம் கம்மி தான் என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய மசாயசார்கள் பெயரை சொல்லுகிற போது அவர்களுக்கு எந்த நிலை ஏற்பட்டதோ அந்த நிலையோடு ஒப்பிட்ட என்னுடைய பாசம் பெருமானார் மீது கம்மி பிறகு ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு இமாமாக சொல்ல ஆரம்பித்தார்கள் மதீனாவிலே ஹசரத் இமாம் முகமது பின் ஒரு பிரபலமான தாவி இமாம் முகமது பின் முன் கதிர் அஹமதுல்லாலை நடத்துவதற்காக அமருவார்கள் ஆனால் கால ரசூலுல்லா என்றுதான் சொல்லுவார்கள் பெருமானார் சொன்னார்கள் என்றுதான் சொல்வார்கள் மூர்ச்சியாக விழுந்து விடுவார்கள் அமருவார்கள் நினைவு பெருமானார் விழுந்து விடுவார்கள் இப்படி பல நடக்கும் ஒரு கட்டத்திலே நாங்கள் எல்லாம் முகமத்பின் முன்கதிர் அவர்களுக்கு அல்லா அமத்து செய்யட்டும் கருணை காட்டட்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அந்த சபையில் இருந்து வந்து விடுவோம் என்று இமாம் ரஹமத்துலாரை சொல்றாங்க ஆக இப்படி நம்முடைய முன்னோர்கள் பெருமானாருடைய அந்த பெயரை கேட்கிற போது கூட அவர்களது உள்ளத்தில் இருந்து பெருமானார் மீதான அன்பு வெளிப்பட்டது ரஹ மதீனாலதான் மூத்தாக வேண்டும் மதீனாவில் தான் மர்மிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மதீனமா நகரத்தை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் இருந்தாங்க மதீனாவை விட்டு அவங்க வெளியே போறது ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக இதை தவிர வேறு எதற்காக வேண்டியும் மதீனா விட்டு அவங்க வெளியே போனதில்லை புனித உடல் இருக்கிறதோ இந்த நகரத்தை விட்டு நான் இன்னும் செல்ல மாட்டேன் இது அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு பர சஹாபாபுடைய சரித்திரங்களை நாம் தெளிவுபடலாம் அபு புகரான் அவர்கள் அந்த நாளில் தான் அபு குபா குஹாபா அவர்கள் இஸ்ராத்தாங்க அபு குஹாபாவை பெருமானாரை சந்திப்பதற்காக அழைத்து வரப்படுகிறது அபு குஹாபா அவர்கள் பெருமானாருடைய கரம் பிடித்து பையத்தை செய்து அவர்கள் முஸ்லீம் ஆகிறார்கள் அந்த நேரத்தில் அபுபுக்கர் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதாங்க எல்லாரும் என்ன அபுபுக்கர் அவர்களே இது அழக்கூடிய நாள் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷப்பட வேண்டிய நாள் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய நாள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க உங்களுடைய தந்தை மட்டும்தான் முஸ்லீமாக இருந்தாங்க உங்களுடைய தந்தை மட்டும்தான் சாஹிராக முஸ்லிக்காக இருந்தாங்க நான் பெரிய தந்தையானந்தால் அது எனக்கு இதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும் என் தந்தை இஸ்லாத்திற்கு வந்தது பெரும் மகிழ்ச்சி ஆனால் அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி சொன்னால் ரசூல் சலதாசன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அபு தாலிப் அவர்கள் அவர் முஸ்லீமாக இருந்தாரே அது பெருமானாருக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும் எதுசன் அவர்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அதுதான் எனக்கும் சந்தோஷத்தை தரும் என்று தன்னுடைய தந்தை ஏற்ற அந்த நேரத்துல கூட அபு புக்கரதிலான் அவர்கள் அழுததாக நாம் பார்க்கிறோம் ஆக இதுவெல்லாம் அவர்கள் ரசூல் சலதாசன் அவர்கள் மீது அவ்வளவு உலகப்பூர்வமான ஒரு பாசத்தை வச்சிருந்தான் சில சகாபாக்கள் வைத்திருந்த அன்பு இருக்கிறது மிகவும் நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அன்பு தலஹாய்ப்பா என்று ஒரு சகாபி வாலிபர் மதீனாவுடைய வாலிபர் இளம் வயது தான் அவருக்கு செலவு ஆலோசன அவர்கள் மீது அவருக்கு அளவு கடந்த பாக்கம் மிகுந்த பிரியம் பெருமானார் மீது செலுத்த ஆலிசன் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள் பெருமானாருடைய மஜுரி சிறை இருக்கிறார்கள் முஹாஜிரர்கள் இருக்கிறார்கள் தலஹத்து பெருமானாரை சந்திக்க வருகிறார்கள் முகாஜிர்கள் எல்லாம் கலைந்த பிறகு தலஹத்துபனு பரா அவர்கள் பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுக்கு அருகிலே சென்றார் பெருமானாரை சந்தித்ததுமே பெருமானாரை பார்த்ததுமே அவருடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடுகிறது பெரும் அவருடைய உடம்பு நடுங்குகிறது கேட்டார்கள் என்ன தலஹா அவர்களே என்னை பார்க்கிற போதெல்லாம் என்னை பார்க்கும் போதெல்லாம் உம்முடைய உடல் நடுங்குகிறது என்ன காரணம் பரா சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே உங்களுடைய அன்பானது என்னுடைய உயிரோடு கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார் உங்கள் மீதான மகப்பத் என்பது உங்கள் மீதான அந்த அன்பு என்பது என்னுடைய உடலோடு உயிரோடு கலந்திருக்கிறது என்று சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள் நீ என்னை நேசிப்பது உண்மையானால் என் மீது நீ அன்பு வைத்திருப்பது உண்மையானால் நான் சொல்கிற ஒரு காரியத்தை நீ செய்வாயான்னு கேட்டான் இது பெருமானார் அவரை சோதிப்பதற்காக அவரை பரிசோதிப்பதற்காக இப்படி சொல்றாங்க நீ என் மீது வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னு சொன்னா நான் ஒரு காரியத்தை உனக்கு சொல்வேன் நீ அதை செய்யணும்னு சொல்லி அனுப்தந்தேசிப்பது உண்மையானால் நீ உன் தந்தையை கொலை செய்ய வேண்டும் உன்னுடைய தந்தைய நீ கொலை செய்ய வேண்டும் ஆரம்பத்திலே அவர் தடுமாறுகிறார் காரணம் அவருடைய தந்தை மீது அவருக்கு அவ்வளவு பாசம் சருதாசன் அவர்கள் தந்தையை கொலை செய்யும்படி சொல்றாங்க என் மீது உனக்கு மகப்பத்து உண்மையாக இருக்குமானால் இதை நீ செய்ய சொல்றாங்க இரண்டாவது முறையில் சொல்றாங்க பெருமனார் மூன்றாவது முறை சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய உங்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பு உண்மையானது நான் என்னுடைய தந்தை கொலை செய்கிறேன் என்று புறப்படுகிற போது பெருமனார் சிதல்லிசன் அவர்கள் அவரை அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் அருமை சோழர் அவர்களே அல்லா எனக்கு எந்த மார்க்கத்தை தந்திருக்கிறானோ இந்த மார்க்கம் உறவுகளை அரவணைக்க சொல்கிற மார்க்கம் உறவுகளை முறிக்க சொல்கிற மார்க்கம் அல்ல உறவுகளை துண்டிக்க சொல்கிற மார்க்கம் அல்ல எனவே ஒருபோதும் உங்களுடைய தந்தையை கொலை செய்யுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் நான் உங்களை சோதிப்பதற்காக என் மீது கொண்டிருக்கிற அன்பிலே நீர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர் என்பதை கண்டுகொள்வதற்காக நான் அப்படி சொன்னேனே தவிர உன்னுடைய தந்தை நீ கொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னார்கள் இந்த சஹாபியானவர் இளம் வயதிலேயே மூத்த சின்ன வயசுல மூத்த ஆயிடுறாங்க அவர்கள் நோய் வாய்ப்பு பெருமானது பெருமானார் நீண்ட நாட்களில் ஒரு உயிர் வாழ மாட்டார் மூத்த ஆயிடுவாங்க பெருமானார் கண்டுகொண்டாங்க அவனுடைய தாயார் இடத்துல சொன்னாங்க உங்களுடைய மகன் ஒருவேளை மூத்த தருணம் வந்தா என்னிடத்துல சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லி தலஹத்து பொரா அவர்களுக்கு இரவு நேரம் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும் என்னை பார்ப்பதற்காக வருவார்கள் எனவே என்னுடைய மரண செய்தியை பெருமானாருக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க அவங்களுடைய ரூஹு பிரிஞ்சிறது பெருமானார் செல்லா அளித்த அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் அந்த சகாபிக்காக துவா செய்தார்கள் உன்னை சந்திக்கிற போது அவரும் சிரித்துக்கொண்டே சந்திக்க வேண்டும் நீயும் சந்திக்க வேண்டும் என்று அவருக்காக துவா செஞ்சான் இப்படி பல சகாபாக்கள் பெருமானார் சல்லல்லா அலிசன் அவர்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தான் அதற்கு அலிரதி தான் அவர்கள் சொல்வார்கள் பெருமானார் மீது சஹாபாக்கள் ஆகிய நாங்கள் எவ்வளவு பாசம் வச்சிருந்தோம் அனுப ஒரு தாகத்தில் இருக்கிற மனிதனுக்கு குளிர்ந்த தண்ணீர் மீது எவ்வளவு விருப்பம் இருக்குமோ கடுமையான ரயில் காலம் ஒரு கடுமையான தாகத்தில் இருக்கிற மனிதனுக்கு குளிர்ந்த நீர் மீது எவ்வளவு பிரியம் இருக்குமோ அதை அதிகமாக நாங்கள் செல்லா ஹாலிசன் அவர்களை நேசித்தோம் அதில் அதி சொல்றாங்க பெருமனார் செல்லா ஹாலிசன் அவர்கள் பார்ப்பதற்கு எனக்கு சக்தி கிடையாது நான் நவிசரத அரசுடைய முகத்தை ஒரு முறை கூட நேராக நின்று நான் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு அவர்கள் பெருமானார் சரந்தன் அவர்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் பெருமானார் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் அதில் தாமிரபர்கள் ஆசிரதிதான் அவர்கள் சொல்வார்கள் நான் பெருமானாருடைய மஜிரிசுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன் அவர்களை என் கண்களால் கூர்ந்து பார்க்க முடியாது இதுவெல்லாம் சஹாபா பெருமக்கள் பெருமனார் செல்லா அலிசல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பு இப்போது நான் பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய அடையாளமாக நமக்கு பெருமான கிடைக்க வேண்டும் நாளை மறுமையிலே அவர்களோடு நமக்கும் பெருமானார் மீது அன்பு இருக்கிறது பெருமானார் அவர்கள் மீதான இந்த அன்பை நாம் உண்மைப்படுத்துவது எப்படி சில அமல்களை பெருமான் சல்லா அலிசன் அவர்களே கற்றுத்தந்தார்கள் அதுல ஒன்றுதான் நாம் எல்லாம் தெரிந்தாமல் பெருமானார் செல்லிசன் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாக்கு அவர்கள் மீது எவ்வளவு அதிகமாக செலவாத்து ஓதுவீர்களோ அல்லாஹ் மூன்று பலன்களை கொடுக்கிறார் அதிகமாக செலவாத்து ஓதினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீக்கப்படும் அதிகமாக நீங்கள் செலவாத்து ஓதினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அதிகமாக செலவாத்து ஓதினால் உங்களுடைய கடன்கள் எல்லாம் நீங்கிவிடும் எவ்வளவு அதிகமாக செலவாக்கு உதவீர்களோ இந்த மூன்று பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது உங்கள் பாவங்களை உங்களுடைய கவலைகளை கடன்களில் கடன்களை நீக்குவதற்கு அல்லா உதவி செய்கிறான் இன்னும் சொல்ல போனால் நம்மில எல்லோருக்குமே கூட பெருமானார் சல்லா அலிசினா அவர்களை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலாவது கனவில் பார்க்கிற ஒரு பாக்கியம் கிடைக்காதா என்று ஒரு ஆசை இருக்கும் சில இமாம்கள் தினமும் கனவுல பார்த்திருக்கிறார்கள் நபிசல்லா அலிசன் அவர்களே மாலிக் ரஹமத்துல்ல சொன்னார்கள் நான் முப்பது வருடங்களாக ஒரு இரவு கூட பெருமானாரை கனவில் பார்க்காமல் உறங்கியது கிடையாது ஒவ்வொரு நாளும் இமா மாலிக் ரஹமத்துல்லீசன் அவர்கள கனவுல பார்த்திருக்கிறாங்க பெருமனார் அவர்களே கனவில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் கூட உலமாக்கள் சொன்னார்கள் சில அமல்களை செஞ்சா பெருமானாரை கனவுல பார்க்கலாம் அவர்களை கனவு கிடைக்கும் முதலாவது என்ன சொன்னது ஓதுவது ஓதுவதற்கான ஒரு குறைந்தபட்ச அளவு என்ன இமாம் சஹாபி ரஹமத்துல பெருமானார் மீது செலவாத்து சொல்வது குறித்து அவர்கள் ஒரு சின்ன கிதாபே எழுதிருக்கிறாங்க அது இந்த கிதாபில நாம் சகாவி சொல்றாங்க பெருமானார் மீது செலவாத்து சொல்வதற்கான குறைந்த பட்ச அளவுக்கு சொல்வது ஒரு நாளைக்கு சொல்வது பெருமானார் சொல்வதற்கான எண்ணிக்கை அப்ப பெருமானார கனவில் பார்க்க வேண்டுமானால் அவர்கள் மீது அதிகம் செலவாக்க சொல்வது இரண்டாவது அமல் நவீன கனவுல பார்க்கு யார் ஆசைப்படுறாங்களோ நாலு அமல் இரண்டாவது அமல் என்ன ஒவ்வொரு நடைமுறையிலும் பெருமானாருடைய சுண்ணத்து இருக்கிறது வீட்டுக்குள் செல்வதானாலும் பெருமானாருடைய சுண்ணத்து உண்டு வீட்டை விட்டு வெளியேறுவதானாலும் பெருமானாருடைய சுண்ணத்து உண்டு சாப்பிடுவதானாலும் குடிப்பதானாலும் படுக்கைக்கு செல்வதானாலும் கடை வீதிக்கு செல்வதானாலும் ஒருவரை சந்திப்பதானாலும் ஒரு நோயானோ அத்துணையிலும் பெருமானாருடைய கனவில் பார்க்க ஆசைப்படுகிறார்களோ அவர் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன அத்த அதை மொழி பெருமானார் சுல் அல்லா அலிசன் அவர்களுடைய சுண்ணத்தை கண்ணியப்படுத்துறது இது இரண்டாவது அமல் மூன்றாவது அமல் என்ன யார சிவன் செல்வா ஆலீசன் அவர்களை கனவுல பார்க்கணும் அமல் பெருமானார் செய்வது பெருமானாருடைய சமுதாயத்திற்கு பெருமானாருடைய உண்மத்திற்கு நம்மால் ஆன சேவைகள் செய்வது ஏனென்று சொன்னால் பெருமானார் இந்த உண்மத்தின் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டிருந்தாங்க நாளை மஷர் மைதானத்திலும் பெருமானார் அவர்களை கனவில் பார்க்க விரும்பக்கூடியவர் செய்ய வேண்டிய மூன்றாவது அமல் அருதுமசூலி உண்மதி பெருமானார் செல்லா அலிஸ்லாவுடைய உம்மத்திற்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் நாம் வாழும் காலத்துல இந்த உம்மத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் என்ன சொல்ல போனா பெருமானார் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல பெருமானாருடைய பிரபலமான யார் முஸ்லிம்களை பத்தி என் பத்தி கவலைப்படாமல் இருக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல ஆக பெருமானார கனவுல பார்க்கணும் பெருமானாருடைய உம்மத்தை பத்தி கவலை பெருமானாருடைய உம்மத்துக்கு செரும செய்யணும் நாலாவது அமல் யார் சுல்சரதாசன் அவர்களை கனவில் காண வேண்டும் என்று ஆசிக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய நாலாவது விஷயம் என்ன பெருமானாருடைய தாவத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்வது ஆலோசன் அவர்களுடைய தாவத்து பெருமானாருடைய இந்த மார்க்கம் அது உலகம் முழுவதும் அனுப்பப்பட்ட மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான மார்க்கம் அல்ல பெருமான அறிவுரை என்று சொல்வான் இந்த குரானை பத்தி இந்த நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகள் இவை அப்படியானால் அல்லாவுடைய தூதரை யார் கனவில் பார்க்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் பெருமானாருடைய தீனை உலகம் முழுவதும் உலக மக்களிடம் சேர்ப்பிக்க வேண்டிய கடமை உள்ளவர்கள் இதைத்தான் என்னுடைய முஸ்லிம்களாக நாம் செய்ய தவறிட்டோம் நம்முடைய முன்னோர்கள் அதைத்தான் செஞ்சாம எல்லா அவுலியாக்களும் எல்லா இறைநேசர்களும் அல்லாஹுடைய நல்லடியார்களும் அதைத்தான் செஞ்சாம இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் சொன்னா அது யார் மூலமாக கிடைத்தது இதை இந்த நாகூரிலே அறக்கப்பட்டிருக்கிற மகாநபர்கள் இவர்களை கொண்ட சூபியாக்கள் ஞானிகள் அவங்க செஞ்ச பணிதாவத்து அவங்க மக்களை தாவத்துடைய பணிதான் அவங்க செஞ்சாங்க பல மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க ஒரு லட்சம் பேரை அஹமத்துல அவர்கள் அரபு நாட்டில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் அவர்கள் மூலமாகத்தான் இந்த நாட்டுல கோடான கோடி முஸ்லீம்கள் இன்னைக்கு இருக்கிறோன்னு சொன்னா அவங்களுடைய அந்த தாவத்து அவர்கள் சொந்த நாட்டுல இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாம முஸ்லிமா இருக்க மாட்டோம் அவங்க ஒரு பயணம் வெளியே வந்தாங்கன்னு சொன்னா ஆயிரணக்கான மக்கள் முஸ்லீம் ஆயிருவாங்க அல்லாஹுடைய தூதரை யார் கனவில் பார்க்க ஆசைப்படுகிறார்களோ இந்த நாலு காரியங்கள் செய்வது பெருமானார் மீது அதிகம் செலவாக்க சொல்வது பெருமானாருடைய சுண்ணத்துக்களை கடைபிடிப்பது பெருமானாருடைய சுண்ணத்துக்களை மதிப்பது பெருமானாருடைய சமூகத்திற்கு பணிவுடை செய்வது பெருமானாருடைய தாவத்தை பணியை எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்வது இந்த நாளை யார் சேராங்களோ அவர்களுக்கு பெருமானாரை கனவில் பார்க்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹால தருகிறான் எனவே அன்பிற்குனியவர்களே பெருமானார் மீது நாம் எவ்வளவு அன்பு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமானார பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் பெருமானார் மீது எவ்வளவு அன்பு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும் பல உலமாக்கள் மதியனாலும் அவர்கள் இருக்கிற நேரத்துல காமத்துல்ல முல்தசம் அவர்கள் ஒரு துவா செய்றாங்க அவங்க சில துவாக்கள் செஞ்சாங்க அதுல ஒரு துவா என்னன்னு சொன்னா அவங்க ஒரு ஹதீசு நூலுக்கு விரிவுரை எழுதி கொண்டிருந்தாங்க அந்த விரிவுரை பரிபூர்ணம் அடையணும் அன்பு கொண்டவர்கள் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க பெருமானாருடைய மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவாங்க அடுத்து நாம் பார்க்கிறோம் செல்லா அலிசுல் அவர்களே மருமையில நாம அவர்களை பார்ப்பது மருமையில பெருமானாரோட நாம இருக்கணும் சொன்னா அதற்கு நாம என்ன அமல்கள் செய்யறது சகாபாக்கள் அதை பத்தியும் கவலைப்பட்டாங்க சகாபாக்களுக்கு என்ன கவலை இருந்துச்சு உலகத்துல அல்லாவுடைய தூதர பக்கத்துல பாக்கிறோம் பெருமானார நெருக்கத்துல உட்கார்ந்து பாக்குறோம் நாளை மறுமையில சொர்க்கத்துல ரசூல் சதுல்லா அலிசன் அவர்கள் நபிமார்களுடைய அந்தஸ்துல இருப்பாங்க நாம உம்மத்துல உள்ள ஒரு சாதாரண மனுஷன் நாம நபியை எப்படி பார்ப்போம் சொர்க்கத்துல இந்த கவலை பல சஹாபாக்களுக்கு இருந்தது அது சௌபான்நதியானவர்கள் பெருமானாருடைய சாதிம்களிலே ஒருவர் பெருமானாருடைய பணிவிடையாளர்களிலே ஒருவர் சௌபான்நதியான ஒருநாள் நபிசனிசன் அவர்கள் எங்கோ சென்றுவிட்டார்கள் தான்வர்கள் பெருமான பார்க்க முடியல ஒரு நாள் முழுக்க நபிசல்ல ஆலோசனவங்களும் அவங்களால பார்க்க முடியல பெருமானார் செல்லந்த ஆலீசன் அவர்கள் வந்த போது அது சௌபான்நதியானவர்கள் சொன்னார்கள் யார சூழலா இன்னக்க உங்களை பார்க்காம என்னுடைய உள்ள ரொம்ப விரக்தியில இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டு அவர்கள் அழுகாமதி பெருமானார் கேட்டார்கள் இப்பதான் நான் வந்துட்டேனே ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்ட போது சொன்னார்கள் ஒரு நாள் உங்களை பார்க்காதது நாள் என்னுடைய உள்ளத்துல விரக்தி ஒரே ஒரு நாள் நான் உங்களை பார்க்கல இந்த ஒரு நாள் பார்க்காததுனால என்னுடைய உள்ளத்துல இவ்வளவு விரக்தி இருக்குதுல நீங்க நபிமானவருடைய அந்தஸ்துல இருப்பீங்க நான் எந்த சொர்க்கத்துல உங்களை பார்க்க முடியும் சொர்க்கத்துல நான் உங்களை விட்டு எவ்வளவு தூரத்துல இருப்பேன் நீங்க இல்லாத சொர்க்கம் எனக்கு எவ்வளவு விரக்தியாக இருக்கும் ஒரு நாள் நான் உங்களை இவ்வளவு விரக்தின்னு சொன்னா நான் சொர்க்கத்தில் உங்களை அறவே பார்க்காம போயிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சொன்ன போது பெருமனார் செல்வாதிசன் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் சொன்னார்கள் யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் யாரை நீங்கள் விரும்புகிறீர்களோ யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று தௌமான அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் பெருமனாருக்கு பணிவுடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி ஹசரத் ரபி வாலிப வயது பெருமான ஆர்வத்தோடு பணி உடை செய்வார்கள் பெருமானார் பெருமானார் உதவு செய்வதற்காக எடுத்து ஓடிக்கொண்டு வரக்கூடியவரும் இந்த ரபியாதான் ஒரு நாள் தகஜத்துடைய நேரத்தில் நபி எழுந்தாங்க ரபியா அவர்கள் பெருமானார் உதவி செய்வதற்காக தண்ணீர் ஊற்றுகிறார்கள் பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் பார்த்தாங்க இந்த வாலிபருக்கு நமக்கு பணிவுடை செய்வதில் நேரத்துல வந்து பணிவிட செய்யறாங்க என்னிடத்துல என்ன வேண்டுமோ கேளுங்க நான் உங்களுக்காக அல்லாட்ட துவா செய்ற அல்ல கபூல் செஞ்சிருவான் பாருங்க அந்த சஹாப் யோசிக்கிறாங்க சின்ன வயசுதான் வாலிப வயசுதான் பெருமான உலகத்தினுடைய செல்வங்கள் வேண்டும் என்ன கேட்டிருந்தாலும் கபூலா இருக்கும் ஆனால் ரவி அவர்கள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரம் அவகாசம் கேட்டு விட்டு சொன்னார்கள் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும் சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் இது சகாபாபுரம் மக்கள் நாளை மறுமை நாள்ல கூட ரசூல் சரலா ஆலிசன அவர்களை விட்டு பிரியக்கூடாது என்ற ஆசையில இருந்தாங்க அப்படியானால் அந்த சோனத்துல நாமும் பெருமானாரோடு இருக்க வேண்டுமானால் நாம் எந்தெந்த அமல்களை செஞ்சா அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறோம் இந்த உலகத்துல நாம நபிய பார்க்கல ரசூல் சரலா ஆலிசனாவுடைய சோழமே நமக்கு கிடைக்கல ஒரு முஸ்லீம் பெருமானோடு அமல்கள் செய்வது அதித்திலிருந்து ஒரு பத்து அமல்கள் இந்த பத்து அமல்களை யார் அவங்க சொர்க்கத்துல பெருமானாருக்கு நெருக்கத்தில் இருப்பார்கள் பத்து அமல்களை கடைபிடிச்சோன்னு சொன்னா நாளை வறுமை பெருமானாருக்கு அருகில் இருக்கலாம் அதுல முதலாவது விஷயம் என்ன பெருமானார் கொண்டு வந்த தீனுக்கு யார் இதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ மறுமையில அல்லாஹால அவர்களை நபிமானோடு எழுப்புகிறான் பெருமனார் செல்லோடு என்னுடைய சுன்னத்துகளை நேசிப்பது பெருமானாருடைய சுன்னத்துகளை உயிர்ப்பிப்பது நடைமுறையில எத்தனையோ சுன்னத்தான விஷயங்கள் இல்லாம போயிடுச்சு பின்பற்றப்படாமல் போன என்னுடைய ஒரு சுண்ணத்தை யார் உயிர்ப்பிப்பாரோ அஹப்பனி அவர் நிச்சயமாக என்னை நேசித்து விட்டார் ஒமன் அஹப்பணி யார் என்னை நேசித்தாரோ சொற்காகலமைச்சலிசன்ளை பின்பற்றுவது பெருமானாருடைய சுன்னத்துகளை உயிர்ப்பிப்பது மூன்றாவதாக பெருமனார் செல்லா ஆலோசன் அவர்கள் சொன்னார்கள் நாளை வறுமையிலே பெருமானாருடைய தோழமை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமான குழந்தைகள் இவர்களுக்கு ஆதரவு எடுத்து வளர்த்த வரும் யார் அனாதைகள் மீது கருணை காட்டி அநாதைகள் மீது அன்பு காட்டி அனாதை குழந்தைகளை ஆதரவு அளிக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று தன்னுடைய ரெண்டு விரல்களை காட்டி சொன்னாங்க அவர் சொர்க்கத்தில ரசூல் செல்லிசன் அவர்களுடைய ஆதரிப்பது அவர்களோடு தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்வது வாலிதை நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இவர்களுக்கு நாம் எவ்வளவு உதவி செய்கிறோமோ அவர்களுக்கு பணிவிடைகள் செய்கிறோமோ நாளை மறுமை நாளிலே பெருமனார் செல்லல்லா அவர்களோடு இருக்கிற பாக்கியம் கிடைக்கிறது பெருமனார் செல்லல்லாசன் அவர்கள் ஓய் சுல் கர்ணி என்கிற ஒரு காபியை பத்தி சொன்னாங்க அவர் தன்னுடைய தாய்க்கு பணிவுடை செய்த காரணத்தினால பெருமானாரை சந்திக்க முடியல ஆனால் நாளை மறுமையிலே பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்களுக்கு நெருக்கத்தில் இருப்பார் இந்த ஓய்சுல்கர்ணி ஆக இது நான்காவது அமல் பெற்ற தாய் தந்தையருக்கு பணிவுடை செய்வதனால் மறுமையிலே பெருமானாருடைய சோழமை கிடைக்கிறது அடுக்காமல் நிசல் அவர்கள் சொன்னார்கள் சமுதாயத்தில் விதவை பெண்கள் யார் விதவை பெண்களுக்கு உதவியாக இருக்கிறானோ விதவை பெண்களுடைய தேவைகள் உலக தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறானோ அவரும் நானும் சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்போம் சொன்னாங்க பெருமா நிசல் ஆலிசன் அவர்கள் விதவை பெண்களை அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களது தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களும் நானும் சொர்க்க அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று ரெண்டு விரல்களை காட்டி சொன்னாங்க அவர்களது நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய எந்த வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் நேர்மை தன்னுடைய வியாபாரத்தில வாய்மையை பேணுகிறாரோ அவர் நபிமார்களோடு இருப்பார் அப்படியான நேர்மையான வியாபாரி நாளை சொர்க்கத்துல பெருமானார் அவர்களோடு இருப்பார்கள் என்பதை பெருமன அமர வைக்க அமல் என்ன உலகத்தில எளிமையான வாழ்க்கை வாழ்றது ஏழையா வாழணும்னு தேவையில்லை எளிமையான வாழ்க்கை பெருமானார் என்ன துவா செய்வாங்க அல்லாஹம் அல்லா என்னை எளிமையானவனாக வாழச் செய் அமித்தினையும் எளிமையானவனாக என்னை மரணிக்க செய் மக்களோடு என்னை எழுப்புவாயாக இருந்து எழவேண்டுமானால் நாளை நெருக்கம் வேண்டுமானால் ஆடம்பரம் இல்லாத படோடாபம் இல்லாத பகட்டில்லாத எளிமையான வாழ்க்கை யார் இந்த எளிமையான வாழ்க்கையை தேர்வு செய்வாரோ அவர் நபியோடு இருப்பார் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஏழையா இருக்குன்னு நான் சொல்லல எளிமையா இருக்கலாம் பணக்காரராக இருந்தாலும் எளிமை இருக்கலாம் எளிமை என்பது வேறு ஏழ்மை என்பது வேறு நம்முடைய பல இமாம்களும் கூட மகான்களும் கூட பணக்காரா இருந்தாங்க இமாமாவும் ஹனீபா ராமத்துமாமுல் ஆதம் அவர்கள் நான்கு மதுகபடி இமாம்களிலே மூத்தவர் அவங்க பனிரெண்டு லட்சம் மசாயிகள் ஆய்வு செய்தவர்கள் அவங்க ஏழை பல லட்சம் கோடி வியாபாரத்தில் அவங்க பணத்தை புரட்டிட்டு இருந்தாங்க பெரிய வியாபாரி இமாமுல் ஆதமாவும் ஹனீபா அதே நேரத்தில் வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை அவங்க தனக்கு தானே ஒரு உறுதி எடுத்திருந்தாங்க நாலாயிரம் மேல ஒரு பணக்காரராக இருந்தாங்க ஆனா எளிமையாக இருந்தாங்க பெரிய பணக்காரங்க மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாங்க ஆனால் அவருடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது எனவே எளிமை என்பது வேறு ஏழ்மை என்பது வேறு யார் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார்களோ நாளை மறுமையிலே வசூல் செல்லா அலிசன் அவர்களோடு எழுப்பப்படுவார்கள் பெருமானாருடைய நெருக்கத்தை பெறுவார்கள் அடுத்து நமே செல்லா அலிசன் அவர்கள் பெருமானாருடைய நெருக்கம் சொர்க்கத்துல கிடைக்கணும்னு சொன்னா அதிகமான நஃபில் தொழுகைகள் அதிகமான நபில் தொலுகைகள் மூலமாக நபியுடைய நெருக்கத்தை பெறலாம் இது நபி யாருக்குற ஒரு சகாபி அவர் நபி இடத்துல சொன்னாங்க யார சொல்லாம் நான் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் அப்படின்னு சொன்ன போது பெருமனார் சொன்னார்கள் சொர்க்கத்துல நீ என்னோட இருக்க வேண்டும் சொன்னால் நிறைய தொழு நிறைய சவிதாசை நிறைய நபிலான தொழுகைகள் சொர்க்கத்தில் நீ என்னோடு இருக்கலாம் என்று சொன்னார்கள் ஆக பெருமானாருடைய தோழமையை பெற்றுத்தரக்கூடிய நெருக்கத்தை பெற்றுத்தருவதிலே அதிகமான நபிலான வணக்கங்கள் பெருமானாருடைய நெருக்கத்தையும் நாளை மறுமையிலே அவர்களுடனான அந்த தோழமையை பெற்றுத்தரக்கூடிய அடுத்த அமல் என்ன பெருமானார் மீது அதிகம் அதிகம் செலவாக சொல்வது நாளை வறுமை நாளிலே மனிதர்களிலேயே எனக்கு மிக நெருக்கமானவர்கள் அவர்கள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள் கிடைக்கணும்னு சொன்னால் பெருமானார் மீது அதிகமாக செலவாக்கு சொல்வது இறுதியாக பத்தாவது அமல் நாளை வறுமையிலே பெருமானாருடைய சோழமை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அமருபில் உண்மத்தில் உள்ள நல்ல தொல்லாத மக்களுக்கு தொழகி சொல்லணும் மார்க்கம் தெரியாத மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும் எத்தனை அறமான விஷயங்களை மக்கள் செய்யறாங்களோ அதை விட்டு மக்களை தடுக்கணும் யார் இந்த பணி செய்கிறார்களோ நாளை வறுமையினால சுருக்கத்துல இருப்பாங்க ஆக அன்பிற்குரியவர்களே இதுவெல்லாம் பெருமானார் மீது நாம் அன்பு கொண்டிருப்பதற்கான அடையாளங்கள் இந்த காரியங்களை செய்வதன் மூலமாக அல்லா நமக்கு நாளையிலே சொர்க்கத்திலே பெருமானார் அவர்களுடைய அடுத்து ஹதரத் இமாம் பூசரி ரஹமத்துல்லா அலை இங்கே வாசிக்கப்படவிருக்கிற இந்த கவிதைகளிலே இந்த வைத்துகளிலே பெருமானார் சல்லா அலிசன் அவர்களுடைய தாவத்தை பெருமானாருடைய அழைப்பு பணியை யார் புறக்கணித்தார்களோ அவர்களை பற்றி ஹசரத் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பெருமானார் அவர்கள் என்னென்ன அதிசயங்கள் நடந்த அதிசயங்கள் அதை பற்றி இமாம் அவர்கள் சொல்லி வந்தார்கள் உங்களுக்கு அதற்கான விளக்கங்கள் தரப்பட்டிருக்கும் நபிமார்கள் நபித்துவத்தை பெறுவதற்கு முன்னாள் உலகத்தில் சில அதிசயங்கள் நடக்கும் அந்த அதிசயங்களுக்கு அரபியிலே இரஹாசாத் என்று சொல்வார்கள் ஒரு நபியின் வருகைக்கு முன்னால் ஒரு நபி வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாக உலகத்தில் சில அதிசய நிகழ்வுகள் நடக்கும் ஒரு நபி வந்த பிறகு நடக்கிற அதிசயங்கள் இருக்கிறது அதற்கு மாஜிதா என்று சொல்வார்கள் அந்த வகையில்தான் பெருமானார் செல்லிசன் அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே நடந்த அதிசயங்களை எல்லாம் கண்கூடாக பார்த்தார்கள் யார் அன்றைய பாரசீகர்கள் அன்றைய பாரசீகர்கள் அவர்கள் நெருப்பு வணங்கிகளாக இருந்தாங்க பெருமான பிறக்கிற நேரத்தில் உலகத்துல பல அதிசயங்கள் நடந்தது ஆனால் இத்தனை அதிசயங்கள் நடந்தும் கூட அவர்கள் குருடர்களாக செவிகள் இருந்தும் அவர்கள் காதுகேளாதவர்களாக இருந்ததாக இமாம் அவர்கள் இங்கு சுட்டி இத்தனை அதிசயங்களை நேரில் பார்த்தாங்க நேரில் பார்த்த பிறகும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதைத்தான் இமாம் அவர்கள் இங்கு சொல்லி காட்டுகிறார்கள் அமுன் நன்மாராயங்கள் அவர்களுடைய காதுகளை எட்டவில்லை செவிகள் இருந்தும் கூட அவருடைய காதுகளை எட்டவில்லை நவி ஹயாத்தாக இருக்கிற போது பெருமனார் செல்லுள்ளவர்கள் அந்த காவிரிகளை எச்சரித்தார்கள் கண்டித்தார்கள் அவர்களது கண்களை தொடவில்லை என்று இமாம் அவர்கள் அடுத்த வயசிலே இமாம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் பெருமான் செல்லுல்லா அலித்தனவர்கள் வருகிற போது உலகத்திலே ஜோசியக்காரர்கள் அவங்க எப்படி ஜோசியும் சொன்னாங்க அதை பத்தி இமாமங்கலே சாக சுட்டி காட்டுறாங்க அதாவது நபி வருகைக்கு முன்னால பெருமானார் பிறப்பதற்கு முன்னால ஜின் உலகத்துல ஆரம்பமாக படைக்கப்பட்ட படைப்பு மண்ணினால் படைக்கப்பட்ட படைப்பு இன்னொன்று மலக்குமார்கள் ஒலியினால் படைக்கப்பட்ட படைப்பு மூன்றாவது ஜின்னுகள் நெருப்பினால் படைக்கப்பட்ட படைப்பு உலகத்துல ஆதியாக படைக்கப்பட்ட படைப்பு யாருன்னு சொன்னா ஜின்னுகள் தான் ஆதம் அலி இஸ்லாமா படைக்கிறதுக்கு ஆயிடும் ஏன்னா அல்லாஹ் குரான்ல இந்த ஜின்னு பத்தி சொல்றான் அவனுடைய பெயர்ல ஒரு தனி சூறாவே இருக்குது சூரப்பு ஜின் இந்த ஜின்னுகள் பெருமானாரை சந்தித்ததாக குரானுடைய பல வசனங்கள் சொல்லுகிறது ஹதீசுகளில வருகிற ஜின்னுகள்ந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பெருமானார் வருகைக்கு முன்னால மனிதர்கள் உள்ள ஜோசியக்காரர்களுக்கு அவங்க குறி சில செய்திகளை இந்த ஜின்னுகள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க யாருக்கு இந்த ஜோசியக்காரர்களுக்கு அதை பத்தி ஹதீசுல எப்படி வருதுன்னு சொன்னா ஆரம்பத்தில் பெருமானான் வர்றதுக்கு முன்னால் அவங்க ஒருவராக ஒருவராக ஏறி நின்று கொண்டு முதல் முகடு வரை ஜின்னு ஏறி எறி நிற்பாங்க ஒரு ஜின்னுக்கு மேல இன்னொரு ஜின் அதற்கு இன்னொரு ஜின் இப்படி முதல் வரைக்கும் ஜின்னுகள் நிற்பாங்க அப்படி எதுக்காக நிற்பாங்கன்னு சொன்னா வானலோகத்துல திடீரென்று மலக்குமார்கள் உரத்த குரல்ல தஸ்வி சொல்கிற சத்தம் கேட்கும் மலக்குமார்கள் ரொம்ப உரத்த குரல் தஸ்மி சொல்லுவாங்க மலக்குமார்களுக்கு சொல்லப்படும் அந்த கட்டளை வருகிற போதுதான் மலக்குமார்கள் எல்லாம் தஸ்வி சொல்லுவாங்க அந்த நேரத்துல ஒவ்வொரு வானத்தில் உள்ள மலக்குமார்களும் அவர்களுக்கு மேலுள்ள வானவர்கள்ட்ட கேப்பாங்க மாதா கால ரா அல்லா என்ன சொன்னா நமக்கு அல்லா என்ன கட்டளை புரப்பித்திருக்கிறான் அல்லாஹ் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறான் கேட்பாங்க ஏழாவது வானத்து மலக்குகள் அல்லாவுடைய ஒவ்வொரு வானத்தில் உள்ளவர்களும் அல்லாவுடைய கட்டளைய அடுத்தடுத்த வானத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வருவாங்க கடைசியில அல்லாவுடைய அந்த கட்டளை யாருக்கு வந்து சேரும் முதல் வானத்துல உள்ளவங்களுக்கு வந்து சேரும் இந்த முதல் வானத்தில் உள்ளவர்கள் கட்டளை தங்களுக்கு மத்தியில பேசிக் கொள்வதற்கு ஏறி ஏறி முதல் வானத்தில் பேசக்கூடிய ஜின்னுகள் அவங்க என்ன பேசுறாங்களோ அதை இந்த ஜின்னுகள் ஒட்டு கேட்கும் இந்த ஜின்னுகள் ஒட்டு கேட்டு வந்து மனிதர்கள் யார் ஜோசியம் செல்வார்களோ யார் குறி சொல்வார்களோ அவர்களிடத்துல வந்து இந்த மலக்குமார்கள் பேசுனதுல ஒன்னு ரெண்டா வந்து செய்திகளை சொல்லும் பெருமானார் மக்கள் இடத்துல சொல்லுவாங்க ஜின்னு சொல்றது ஒரே ஒரு உண்மைன்னு சொன்னா அதுல தொண்ணூத்தி ஒன்பது செய்தியை கலந்து இந்த ஜோசியக்காரர்கள் மக்கள் இடத்துல பொய் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது பெருமானார் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் வானலோகத்தை போய் ஒட்டு கேட்டு வந்தது எப்ப அல்லாஹாலோ பெருமானார அனுப்ப நாடினானோ அப்போது அல்லஹத்தலா வானலோகத்திற்கு ஏற்பாடு பெரிய பாதுகாப்பு வருகையை ஒட்டி அல்லா என்ன செஞ்சான் இனிமேல் இந்த ஜின்னுகள் ஒட்டு கேட்க முடியாதவாறு அல்லாஹில எரி நட்சத்திரங்களை படைச்சான் அந்த எரி நட்சத்திரங்கள் ஜின்னுகள் ஒட்டு கேட்பதற்காக செல்வார்களையானால் அந்த எரிநட்சத்திரங்கள் அவர்கள் மீது எரியப்படும் இதை பத்தி அல்லா குரான் எல்லா புறத்திலிருந்தும் இந்த ஜின்னுகள் மீது அந்த எரிந்சத்திரங்கள் எரியப்படும் அப்ப பெருமானார் எப்போ உலகத்துல வர அவங்க நபியாக அனுப்பப்பட விருந்தார்களோ அது வரைக்கும் ஒட்டு கேட்ட ஜின்னுகள் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு வானலோகத்துல ஒட்டு கேட்க இப்ப ஜின்னுகள் பாக்குறாங்க அவங்களுக்கு ஒண்ணும் புரியல இதுவரைக்கும் நாம முதல் வானம் வரைக்கும் போனோம் வானத்தினுடைய செய்திகளை கேட்டோம் ஆனா இப்ப திடீரென்று வானலோகத்துல பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு வானலோகத்தை நெருங்க முடியல போனா இறை நட்சத்திரங்களை கொண்டு விரட்டப்படுகிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஜின்னுகள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்ப ஏதோ ஒண்ணு உலகத்துல நடக்க போகுது உலகத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அது என்ன அப்படின்னு சொல்லி ஜின்னுகள் உலகம் முழுக்க தங்களுடைய ஒரு குழு அனுப்பி வைக்கிறாங்க உலகத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது ஏன்னா இதுவரைக்கும் நாம ஒட்டு கேட்டுட்டு இருந்தோம் இப்போ ஒட்டு கேட்க முடியாம வானலோகத்துல போடப்பட்டிருக்குது அப்படியானா உலகத்துல ஏதோ அதிசயம் நடந்திருக்குது நீங்க ஜின்னுகள் உலகம் பூரா போய் பாருங்க உலகத்துல புதுசா யாராவது நபி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஜின்னுகளுடைய கொடைகள் பல பகுதிகளுக்கும் பிரிச்சு பிரிச்சு அனுப்பப்படுறாங்க அதுல நசீபைன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு நசீபைன்னு சொல்லி ஒரு ஊர் அந்த ஊர்ல உள்ள ஜின்னுகள் நல்ல ஜின்னுகள் நல்ல ஜின் இயற்கையாகவே நல்ல குடமுடைய மக்காவுக்கு வர்றாங்க மக்காவுக்கு வர்றாங்க மக்காவுக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது அங்க புதுசாக ஒரு நவி வந்திருக்கிறார்கள் நவியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று அவங்களுக்கு தெரிய வருது தெரிய வந்ததும் அவர்கள் பெருமானாரை சந்திக்கவும் வர்றாங்க ஒரு நாள் இரவு நேரத்தில் அப்துல்லாஹிபின் ஒரு நாள் இரவு நேரம் என்னை மக்காவுடைய புறநகர் பகுதி வரைக்கும் அழைத்து சென்றாங்க புறநகர் பகுதி வரைக்கும் அழைத்துட்டு போனாங்க அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல என்னை நிறுத்தி அந்த இடத்துல நபிசல்லா அலிசன் அவர்கள் ஒரு கோடு போட்டாங்க கோடு போட்டு சொன்னாங்க இந்த இடத்துலதான் நீ நிக்கணும் இந்த கோட்டை நீ தாண்ட கூட இந்த இடத்துல என்னை தொடர்ந்து முகங்கள் அவர்களும் நான் பாக்கிறேன் அவர்களோடு பெருமானாரும் போயிடுறாங்க நிமிஷம் ஆசிரமும் போயிட்டாங்க போனவங்க என்னாச்சுன்னே தெரியல ரொம்ப நேரம் ஆகுது பெருமானார் திரும்பி வரவும் காணும் ஒருவேளை இந்த வந்த அதிசய மனிதர்களால பெருமானாருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து இருக்குமோ பெருமானாருடைய ஏதாவது ஏற்பட்டு இருக்குமோ என்று எனக்கு அச்சமாக இருந்தது ரொம்ப நீண்ட நேரம் ஆன பிறகு மறுபடியும் அதே முகங்களை பாக்குறேன் வித்தியாசமான அந்த முகங்கள் ஒரே எனக்கு அச்சமாக இருந்தது இவர்களால் நபிக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்று கொஞ்ச நேரத்துல பெருமானார் செல்லதாலை செல்லம் அவர்களும் வந்தாங்க அந்த நேரத்துல இந்த ஜின்னுகள்ல அது வரைக்கும் இவரு அவங்களுக்கு வந்திருப்பது தெரியல பல உருவத்தில வர முடியும் மனித ரூபத்திலையும் அவங்களுக்கு யாருன்னு தெரியல அவர்கள் வந்தவர்கள் எங்களுக்கு நீங்க தொழுகு நடத்தின இமாம நின்று எங்களுக்கு தொழுகு நடத்துங்கன்னு சொன்னாங்க நபிசல்லா அலிசன் அவர்கள் அவர்களுக்கு பஜிருடைய தொழுகையில இமாமு தொழுகை நடத்தினார்கள் அந்த பஜர் தொழுகையை முடித்த பிறகுதான் பெருமானார் விவரத்தை சொன்னார்கள் நேற்று இரவு என்னை சந்திக்க வந்தவர்கள் அவர்கள் அவர்கள் விட்டார்கள் அவர்களுக்கு தான் தொழுகையும் நடத்தினேன் என்று அந்த ஜின்னுகளை சந்தித்த விவரத்தை பெருமானார் சொல்றாங்க இந்த ஜின்னுகள் தான் தன்னுடைய பகுதிகளுக்கு வந்து சொல்றாங்க ஏன் லோகத்துல நாம இப்ப நெருங்க முடியாம பாதுகாப்பு போடப்பட்டிருக்குன்னு தெரியுமா நாம வானலோகத்தை நெருங்கினா எரி நட்சத்திரங்களை கொண்டு எரியப்படுவதற்கான காரணம் என்னகட திருச்சி மக்கால ஒரு நபி வந்திருக்கிறாங்க ஒரு நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க வருகையினாலதான் ஜின்னுகள் இனி வானலோகத்தை நெருங்க முடியாதவாறு எரிநட்சத்திரங்களை கொண்டு எரியப்படுகிறார்கள் என்று அந்த நல்ல ஜின்னுகள் சாட்சி சொன்னதாக அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் இமாம் புஷரி ரஹமத்துல்லா அலை இங்கே சொல்ல வருவது என்ன இந்த அதிசயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகும் எப்பட்டது அதே போல மக்கள் வணங்கி வந்த சிலைகள் எந்த சிலைகளை மக்கள் கடவுளாக நம்பி தெய்வீக தன்மையுடையதாக நம்பி வணங்கி வந்தார்களோ அந்த சிலைகள் மீதும் இந்த எரிநட்சத்திரங்கள் எரியப்பட்டது அதுல பல சிறைகள் முகம் குப்பர விழுந்தன இந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்த பிறகும் கூட மக்கள் குரடர்களாக செவிடர்களாக ஆகி போனார்கள் என்று இமாமர்கள் சொல்றாங்களுடைய நிலைமை பெருமானார் வருகைக்கு முன்னால் எப்படி இருந்தது பெருமானார் வந்த பிறகு என்ன நடந்தது அதை பற்றி எல்லாம் இந்த கவிதையில நமக்கு விளக்குகிறார்கள் இங்க ஜின்னுகளை பற்றி வந்ததுனால ஒரு சில செய்திகளை நாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் ஆரம்பது போல ஜின்னுகளும் அல்லாவுடைய படைப்புகள் நல்லவர்களும் பெருமானார் அவர்களை பார்த்த சகாபாக்கள் இருக்கிறாங்க இமாம் இந்த தகவலை வந்து தன்னுடைய பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுல துமர் நாமத்தில் அஜீத் ரஹமத்துல்ல இந்த முஸ்லிம் உம்மத்தில் ஒரு மிகச்சிறந்த மனிதர் உமர்புன் அப்துல் அஜீத் அவர்கள் ஹஜ்ஜிக்காக போய்கொண்டிருக்கிற போது வழியில ஒரு இடத்துல ஒரு பாம்பு ஒன்று செத்து கிடக்கிறத பாக்குறாங்க உமர்புன் அப்துல் அஜீத் ரஹமத்துல்லாலை அந்த பாம்பு வழியில கிடக்குதே வரக்கூடியவங்க யாராவது அதை பார்த்து பயந்துரக்கூடாதுன்னு சொல்லி உமர்புன் அப்துல் அஜீத் ரஹமத்துல்லா அந்த செத்து கிடக்கிற பாம்பை என்ன செய்யறாங்கன்னா புதைக்க உத்தரவிடுறாங்க இந்த பாம்பை புதைச்சிருங்க அப்படின்னு உத்தரவிடுறாங்க அந்த பாம்பும் புதைக்கப்பட்டது தோண்டியனங்க புதைக்கப்படுது அந்த பாம்பு புதைக்கப்பட்டதுமே ஒரு அசரீரி ஒரு சத்தம் கேக்குது ஒரு அசரீரியான ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் சொன்னா ரஹமத் சுரத்தை உன் மீது அல்லாவுடைய கருணை உண்டாகட்டும் அல்லாவுடைய ரஹமத்து உன் உண்டாகட்டும் சொல்லி ஒரு அசரீரியான சத்தம் கேட்குது யார் சத்தம் போடுறதுன்னு தெரியல உமர்மனாம் திரு அஜீத் கேட்கிறார்கள் இந்த குரல் யாருடையது யார் பேசுறது அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த குரல் உடையவர் சொல்லுகிறார் நான் ஜின்னத்தை வருவாங்க எல்லா வடிவத்திலும் வருவாங்க அப்ப அந்த அசரீரியாக சத்தம் கொடுத்தவர் சொன்னாரு நானும் ஜின்னத்தை சார்ந்தவன் நீங்கள் எந்த பாம்பை அடக்கினீர்களோ அவரும் ஜின்ன இனத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் இருவருமே பெருமானாரை சந்தித்தவர்கள் பெருமானாரை கடைசியா இருக்கிறதுல நாங்க ரெண்டு பேர் தான் மிச்சம் இருந்தோம் அதுல சுரப்புங்கிற என்னுடைய நண்பர் இறந்துட்டாரு அந்த சுரக்கடத்துல பெருமானார் சொன்னாங்க ரசூல்லா அலிசன் அவர்கள் அந்த சுரக்குங்கிற என்னுடைய நண்பரை பார்த்து சொன்னாங்க சுரக்கை நீ வந்து ஒரு ஒரு பாது என்னுடைய உண்மத்தில் உன்னை அடக்கம் செய்வார் என்று சொன்னார்கள் அப்படின்னு அந்த அசரிய அந்த அசரீதியாக பேசி ஜின்னடத்துல கேட்டாங்க நீ சத்தியம் செய்து சொல்ல முடியுமா இதுன்னு சொல்லி அந்த ஜின்னு மூணு தடவை சத்தியம் செய்து சொன்னது அல்லாஹுடைய தூதர் சொல்ல நான் கேட்டு இந்த சுரத்தை பார்த்து நபி சொன்னாங்க நீ இறப்பது ஒரு பாலைவனத்துல என்னுடைய உம்மத்துல சிறந்த மனிதர் உன்னை அடக்கம் செய்வார் அதை கேட்டுவிட்டு உமர் அப்துல் அஜீத் ரஹமத்துலாலை அழுதார்கள் என்று பார்க்கிறோம் ஆக ஜின்னுகளிலும் சஹாபிகள் இருக்கிறாங்க பெருமானாரை சந்தித்த தோழர்கள் ஜின்னுகளிலும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போல ஜின்னு பத்தி நாம தெரிய வேண்டிய ரொம்ப பலசாலியான இனம் ரொம்ப ரொம்ப பலமிக்க இனங்கிறது இந்த ஐப்ரிய ஜின் ஜின்னுகள் வந்து மனிதர்களை விட பலசாலைகள் ஆனா அதே நேரத்துல ஒரு நல்ல மோமின் ஒரு நல்ல மோமின் பரிபூரணமான மோமின் இந்த ஜின் பலசாலை அதையும் நமக்கு சஹாபாப்புடைய சரித்திரம் உணர்த்துகிறது அதற்கு இவனும் மசூது ரதி இல்லான் அவர்கள் சொன்னார்கள் இவனும் மசூது ரதி இல்ல சொன்னார்கள் ஒரு மதீனாவிலே ஒரு மனிதருக்கும் ஒரு ஜின்னுக்கும் போட்டி நடக்கிறது ஒரு மனிதருக்கும் ஜின்னுக்கும் இடையில போட்டி அந்த போட்டியிலே அந்த மனிதர் அந்த சஹாபியானவர் அந்த ஜின்னை அடித்து வீழ்த்தி விடுகிறார் அடித்து வீழ்த்திறார் அந்த சஹாபி அந்த ஜின் சொல்றது இன்னொரு தடவை இரண்டாவது முறையும் அடித்து வீழ்த்தி விடுகிறார் அவகாசம் ஒரு இன்மை கட்டு தர்றேன் மூணாவது தடவை நான் தோத்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இன்மை கட்டு தருகிறேன் என்று மூன்றாவது முறையும் அந்த சஹாபி அந்த ஜின்னை அடித்து வீழ்த்தி விடுகிறார் அந்த தோத்து போன ஜின் அந்த மனிதரிடத்திலே சொன்னது நீங்கள் ஆயத்துலு குறிச்சி ஓதுங்கள் எந்த வீட்டிலே ஆயத்தூள் குறிச்சி ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து கெட்ட சைத்தான்கள் காற்று பிரிய விட்டவாறு ஓடி போறாங்க அப்படின்னு சொல்லி கட்டுக் கொடுத்தது இப்போ இவனு மசூதி மாணவர்கள்லாம் கேட்டாங்க அந்த ஜின்ன மூணு தடவை அடிச்சு வீழ்த்தினாரு அந்த சஹாபி பேர் என்னன்னு கேட்டாங்க மூணு தடவை ஜின்னைய தொல்பிடிச்சாரே அவருடைய பேர் என்னன்னு சொல்லி இவன் மசூது சொன்னாங்க அது உமரை தவிரவர் யாராக இருக்க முடியும் என்று கருதுகிறீர்கள் மூன்று தடவை ஜின்னை வீழ்த்தினாரு அது உமரை தவறவேறி யாராக இருக்க முடியும் நினைக்கிறீங்க அந்த ஆற்றல் உமருக்கு மட்டும்தான் பெருமை உணர்த்து நம்மிடத்துல ஈமான் பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னு சொன்னா எந்த ஜின்னாலும் கூட நம்மை ஒன்றும் செய்து விட முடியாது எந்த சைத்தானாலும் நம்மை ஒன்று செய்து விட முடியாது என்பதை இந்த அழகான சரித்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது இந்த ஜின்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு நீண்ட செய்தி அதை பத்தியும் போனா ராத்திரி பூரா பத்தி தான் பேசணும் வசிக்கிற இடங்கள் பெருமனார் சலல்லா அலிசன் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்புனால இந்த உமத்தின் மீது கொண்ட ஷபக்கத்தினால ரசூல் செலல்லா அலிசன் அவர்கள் இந்த ஜின்னுகள் வசிக்கிற இடங்களை பத்தியும் சொன்னாங்க ஏன்னா இந்த உமத்துல யாரும் ஜின்னுகளுடைய பாதிப்புக்கு ஆளாயிடக்கூடாது ஏன்னா ஒரு சராசரியான முஸ்லீம் இருக்கிறானே ஜின்னுடைய பாதிப்பில் இருந்து தன்னை காத்துக் கொள்வது கடினம் எனவே ரசூல் சலதாரத்தினது கொண்ட அன்புனால எதையுமே நமக்கு சொல்லாமல் விட்டுவிடவில்லை அந்த வகையில ஜின்னுகள் அதிகமா வசிக்கிற இடங்கள் எது கெட்ட ஜின்னுகள் அசுத்தமான இடங்கள் அசுத்தமான இடங்கள்ல தான் ஜின்னுகள் அதிகமா இருக்கிறாங்க போறோம் பெருமை நான் சொன்னாங்க இந்த கழிவறைகள் இருக்கின்றனவே இது ஜின்னுகள் ஆஜராகிற இடம் எனவேதான்ட் போறதுக்கு முன்னால அல்லாஹ் என்கிற துவா ஓது என்ன அர்த்தம் கெட்ட ஜின்னுகளிடம் என்னை பாதுகாப்பாயாக இந்த துவா ஓதாம நம்ம போனோம் சொன்னா நபி சொன்ன அந்த மனிதனுடைய மறைவிடங்களோடு விளையாடுகிறது உள்ள போகணும் பெருமானார் சொல்லுவாங்க செல்கிற போது பிஸ்மில்லா சொல்லி சென்றால்தான் உங்களுடைய மறைவிடங்களுக்கும் ஜின்னுகளுக்கும் இடையில ஒரு திரை போடப்படும் இதை ஓதாம உள்ள போயிட்டோம் இந்த மறைவிடங்களை ஜின்னுகள் ஜின்னுகள் விளையாடுறாங்க அதனாலதான் பல சந்தர்ப்பங்கள்ல ஜின்னுகளால சில தாக்கங்களும் ஏற்படும் என்பதையும் சொன்னாங்க ஆக அன்பிற்குரியவர்களே இப்படி இந்த ஜின்னுகள்ல உள்ள நல்லவர்கள் கெட்டவர்கள் அதை பற்றி எல்லாம் பெருமானார் செல்ல ஆலேசன் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் வருகைக்கு பிறகு இந்த வந்து இந்த சத்திய மார்க்கம் வந்துருச்சு ஒரு உண்மை மார்க்கம் வந்துருச்சு இனிமேல் ஜோசியம் சொல்லி நம்ம காலத்தை ஓட்ட முடியாது ஜோசியக்காரர்களுக்கு இனிமே எதிர்காலம் இல்லை என்றெல்லாம் தெரிந்தது அப்படி தெரிந்த பிறகும் கூட இவர்கள் குருடர்களாக இவர்கள் செவிடர்களாக இந்த சத்தியத்தை ஏற்க மறுத்தார்கள் என்று அழகான கவிதைகள் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள் அன்று மட்டுமல்ல பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனுடைய அற்புதம் இருக்கிறது அது கியாமத்து வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அன்று மட்டுமல்ல கியாமத்து வரைக்கும் பெருமானார் கொண்டு வந்த இந்த தீனுடைய அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இது அற்புத மார்க்கம் என்பதை எல்லா காலத்திலும் காபிர்கள் கண்கூடாக கண்டுகொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் சத்தியத்தை ஏற்பதற்கு எதிர்த்தடை இமாம் பூசரி சொல்வது போல அமுசம்மு அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக இருக்கிற காரணத்தினாலே இந்த சத்திய மார்க்கத்தை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் இந்த மார்க்கம் எனும் ஜோதியை மேலும் மேலும் பரிபூரணம் அடைய செய்கிறான் என்று திருமலை சொல்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹ் பெருமனா சல்லா அலிசல்ல மீது உண்மையான அன்பையும் அவர்கள் மீது உண்மையான பாசத்தையும் தந்து அவர்கள் எந்த அழகான சரியத்தை எந்த அழகான மார்க்கத்தை நமக்கு அருளிவிட்டு தந்துவிட்டு சென்றார்களோ அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய சௌசியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக மீது உண்டான புனித முருகாசரிடைய கிருபையினால் இந்த மாதத்தினுடைய மிகச் சிறப்பான முறையில் நடந்தது